எனது இந்த செய்ததை நான் பார்த்தேன் பின்பு இவ்வாறு ஒருவர் ஒழு செய்தால் அவரின் முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அவரின் கொடுக்கையும் பள்ளிவாசல் பக்கம் அவர் நடந்து வருவதும் அவருக்கு அதிகமான நன்மைகளாக அமையும் என்று நபி சொல்லி அல்லாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு இரண்டு ஒன்பது